அப்படி புத்தியை மாற்றி அமைக்கிறதுனால அந்த நின்மாவில் தீதரை வைத்து லிங்க தேகம் ஈது இதை இது லிங்க இது இரவு தத்துவங்களோடு கூடியது இது நான் அல்ல எனது அல்ல என் போய் அபிமானத்தை விட தான் அபிமானத்தை வெடுத்து என்றும் கேவலனாய் நிற்பாங்க கேதம் குற்றம் எந்தவிதமான குற்றங்களும் இல்லாமல் சந்தேக இல்லாமல் கேவலனாக நிற்பாகி கேவலன் ஆகி ஏன்னா தனித்துன்னு அர்த்தம் உலகத்துலேருந்து தனித்துங்கிற அர்த்தம் தான் விளங்குது ரொம்ப கேவலமாக போயிட்டாங்க பாருன்னா யாரும் ஆதரவு இல்லைன்னு அர்த்தம் அவன் சொல்கிற நல்லது தான் அதிஷ்டானத்துக்கு ஆதரவு இல்லையே தான் இவர்கள் ஆரோக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐயோ எனக்கு ஆதரவு இல்லையாங்க ஆதரவு இல்லாததான் ஆத்மா ஆதரவு இல்லாத தான் அவன் கேவலமாக போயிட்டான்னா அவனுங்கிறது ஆத்மா ஆத்மா ஆதரவு இல்லாதது தான் அது ஏற்றுக்கணுமில்ல ஏற்றுக்காம என்ன பண்ணுறாங்க அவனை சரீரத்தில் வைத்துக்கொண்டு சரீரத்துக்கு ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறாங்க உண்மைதான் சொல்றாங்க சொல்றது உண்மைதான் அர்த்தம் பண்றது தப்பு அவனுக்கு எந்த ஆதரவு இல்லையா அப்படிங்கிறாங்க புறமே போல யாதொரு பிரமத்தின் கண் இஜகம் ஜாவும் தோன்றும் சாதுவே அது நான் இன்றி சலமர செய்வதெல்லாம் செய்து நீ முடிந்தோனாவாய் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சாவது பாட்டில் சொல்கிறார் மீண்டும் கிருத கிருத்தியத்தன்மையை வெளிப்படுத்துகிறார் தீதியிலா கண்ணாடிக்குள் மேடு பள்ளங்கள் புள்ளிகள் கரைகள் இல்லாத சுத்தமான கன்னட அர்த்தம் திகழ்ந்துடும் புறமே போல அந்த கண்ணாடியில் வச்சு பெரிய கண்ணாடம் பார்த்தோம்னா அந்த ஊரில் போல் வரதெல்லாம் அதில் தெரியும் அப்படி போல் யாதொரு பிரமத்தின்கண் இத்தகைய சாஸ்திரத்தில் நினைக்கப்பட்ட அந்த பிரம்மம் நிச்சயம் இருக்குது பிரம்மத்திடத்தில் இஜகம் யாவும் தோன்றும் நாமரு பிரபஞ்ச எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரம்தான் இருக்கும் கண்ணாடியில் தோற்றக்கூடிய தோற்றங்கள் போலத்தான் அப்படி தோன்றும் சாதுவே அது நான் என்று அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம் நான் என்று நினைக்கணும் சலமரனால் சரண சரணம் சந்தேக புரீதம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் துக்கம் இல்லாமல் அறிந்ததாலே சீதனாய் செய்வதெல்லாம் மனது குளிர்ச்சி ஏற்படுது அப்போ வெப்பம் இல்லை நான் செய்வதெல்லாம் செய்து முடிந்தோன் என்று நிச்சயம் உண்டாகும் அதனால் சிசியனே நீ செய்தல்ல செய்து முடித்தோனாவாய் பிரம்ம நிச்சயம் வந்த பிறகு மீண்டும் கர்மங்கள் செய்யும் இச்சை வராது அந்த இச்சை வராத நிலை வரும்போது கர்மங்கள் விடுபட்டவனால் அர்த்தம் அது வரைக்கும் மிச்சம் அழைத்தான் செய்யும் உலகத்தில் இதுவரைக்கும் சத்தியபூர் சோபத்து இருக்கோ அது வரைக்கும் அலைச்சல் நீங்க ஜீனோபாயத்துக்கு என்ற பெயரால் இரவு பகல் இடையா தொழில் துறையை மட்டும்தான் ஆகணும் அப்போ அபியாச காலத்துகளில் செய்யணும் செய்யலாம் கடவன் என்ற பாவனையோடு செய்யலாம் ஞான காலத்தில் அதுவும் அப்படித்தான் பிரார்த்தபா என்ற காரணத்தினால செய்கிறது உண்டு பிரார்த்தனைக்கு தான் முக்கியத்துவம் உடைய பிரார்த்தனையும் கடமை இங்கேயும் கடமை தான் இருந்தாலும் பிரார்த்தனை முக்கியத்துவம் அங்கே பிரார்த்தானு சாரம் செய்கிறது தான் பிரார்த்தனை இல்லையா பேசாமல் இருக்கிறது தான் எப்போதுமே பிரார்த்தம் செயல்படும் பட்டாலும் கூட பலப்பிரார்த்தான் நம்மளை செயல்படுத்த தீவிரப்படுத்தும் துர்புல பிரார்த்தம் தீவிரப்படுத்துறது இல்லை அதை விட்டுடலாம் விட்டால் நீங்கிடும் மட்டும் கஷ்டப்படுத்தாது பலப்பிராரம் ஒன்று தான் கஷ்டப்படுத்தும் செஞ்சிட வேண்டியதுதான் அதனால் இந்த நிச்சயம் ஞானம் நிச்சயம் இதன் பயன் அதான் சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில் அது லாபம் என்ன செய்து முடித்தவன் ஆகிறாய் என்று திருப்தி ஏற்படுகிற இந்த அத்தியாயத்தின் தலைப்பு அதுதான் அகங்காரத்தை என்ன தடை இருக்கு தலையை போக்கிறதும் தடையும் தடையை போக்குற விதம் சொல்லி அதன் பயனை பற்றி சொல்லிட்டு வர்றார் அதுதான் இந்த பயன் எப்படி இருக்கு சீதனாய் மனசு அமைதி செய்வதெல்லாம் செய்து முடிந்தோன் ஆவாய் அதனால் நீ இப்படி ஒரு நிலையை பெறலாம் அபியாசினால் அப்படி அபியாசம் பலம் தான் செஞ்ச பிறகு சில அது எப்படியோ முடியலாம் பலன் எப்படி வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியது கர்மம் செய்யறது பிரார்த்தம் பலம் தான் பலமான பிராரந்தா செய்ய வேண்டியது துர்பலம் தட்டி பார்க்கணும் துர்பலமான விட்ட வேண்டியது தான் துர்பலத்தை அபியாச காலத்திலே செய்யக்கூடாது அப்படியே கழிச்சுக்கிட்டே வரணும் அதுதான் நம்ம நிச்சயம் தீர்மானும் வேண்டாம் என்ன வெளிச்சல்வம் ஈண்டு இல்லை யாண்டும் அவுதப்பதில் அது எங்கேயுமே அது சமாளமாக எதுவுமே கிடையாது வேணும் வேணும்னு சொல்ல அது கணக்கே இல்லை எவ்வளோ வந்தாலும் தீர்க்க அந்த ஏழைக்கப்பறம் தங்க மாதிரி வந்துடும் போய்கிட்டே இருக்க வேண்டியது அது நடவே முடாது அதனால் போதுமுங்கிற எண்ணம் வந்தோம்னா நெடைஞ்சு போயிடும் அப்போ அப்படி ஒரு திருப்தி ஏற்படணும் ஏதோ கடுத்துல திருப்தி போதும்ங்கிற எண்ணம் வரணும் அப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு இது அபியாசம் போதும் போதும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்தாக கிருதத்துத்தன்மை நாலளவில் சேர்ந்துடும் என்பது கருத்து அருவவக்கிரியமாகி அறிவுமே இன்பமாகி ஒருமையாய் முன் ரூபத்தை ஒன்றிய பொய்யுடம்பை அரியனே விடுதி கோத்தன் அடைந்துதன் விசரூபத்தை விரிவுரு வேடரூபம் விடுத்துடும் நீடியே போல் நூற்றி பாட்டு பிரம்மத்தை சொல்லும் போது எத்தனையோ இலக்கணங்கள் இலக்கணங்கள் அதே போல் மாய்க்கு சொன்னாலும் இலக்கணம் எல்ல இல்லை அதனால் இடத்துல இந்த மாதிரி பேசலாம் பொதுவாக சச்சித்தானந்தம் நித்தியம் போடணும்னு நினச்சிக்கிட்டால் போதும் அதில் நல்லா போச்சு இங்கே சொல்கிற ஆர்வம் அது எப்படி இருக்குது உருவம் இல்லாதது அத்தகைய பரவம் சரவம் அக்கிரியமாகி கிரியில்லாதது அது மட்டுமா அறிவு மெய் இன்பமாகி சச்சித்து ஆனந்தமாக நடத்தும் அது ரெண்டு வசதியில் ஒரே வசதி ஒருமையாய் ஒருமையாம் உன்ரூபத்தை இப்படிப்பட்ட உன்னுடைய உண்மை சொரூபத்தை ஒன்றி பொருந்தி இப்பொய்யுடம்பை இது பொய்ப்பொருள் நம்மரவங்களாம் பொய்ப்பொருள் அதில் பொய்யான சரீரத்தை அரியணே இசையனே விழுதி விடுவாயாக இவர் உதாரணம் சொல்கிறேன் ஆரம்பிக்கிறார் கூத்தன் நடிகர் இருக்கானே என்ன பண்றான் தன் நிசரூபத்தை அடைந்து நிசரூபத்தை வரும்பு காலத்து அவனுக்கு விரிவுறு வேட ரூபம் விடுத்துடும் நீதியை போலும் உண்மை சுரூபத்தை அவன் எப்போது வெளிப்படுத்துகிறானோ வேசம் போயிடுது பெண் வேஷம் போட்டுக்கிட்டு நான் பெண்ணுதானு சாதிக்கிறேன் வேசை விட்டான்னாக்கா அவர் பெண்ணு இல்லை ஆனும் நான் நானு அப்படி போல் அஞ்ஞான காலத்தில் பந்தப்பட்ட அஞ்ஞானிகள் விசாரம் செய்து மூச்சுக்களாகி விசாரம் செய்து ஞானம் அடைந்த பிறகு அவர்கள் வேசத்தை விட்டவர்களாவது நான் அஞ்ஞானிங்கிற ஒரு வேடத்தை விடுத்து நான் இப்போது தத்துவஞானி மெஞ்ஞானி நான் சசிதானந்தன் நித்யம்பூரணன் என்ற ஒரு உணர்வு மேலோங்கி விற்குது அப்படிப்பட்ட நிச்சயத்தை இனி அடைவாயாக என்று சொல்வார் சர்வமாம் விதத்தினாலும் சத்திலா வாங்காராதி சர்வமும் அறியாதாலும் சனிகமாய் காண்பதாலும் சர்வமும் அறியான் என்ற சத்திய வான்மாவாக சர்வமும் அறியும் தன்மை சணிகமும் அதனால் அதற்கு நதனுக்குண்டோ முன்னூற்றி முப்பது ஏழாவது பாட்டு இலக்கணமும் மயின் இலக்கணம் கலன் சொல்கிறார் சர்வமாம் விதத்தினாலும் எல்லத நிலையிலும் பார்க்கும்போது சத்தில அகங்காராவே இது இருப்புத்தன்மை இல்லை இந்த ஆங்காரத்துக்கு ஆங்காரம் அப்புறம் மணம்பூச்சித்துவம் அகங்காரம் எல்லாம் சேர்த்து வந்து நல்ல சூழசேரம் சேரும் எல்லாமே தான் சர்வமும் அறியாதாலும் இது எதையும் அறியா ஜடம் இது அது மட்டுமா சனிகமாய் காண்பதாலும் அற்பத்தனமாக இருக்கிறது சில ஒரு சிறு இடத்துல தான் இருக்குது இது என்னுடைய நிலையத்துதான் சர்வமும் அறியானின்ற சக்தி ஆன்மா ஆக அப்படி எதிர்ப்பதமாக சொல்கிறார் எல்லாத்தையும் அறிந்து கொண்டு நிலையான இருப்புத்தன்மை வாய்ந்த ஆகுமா ஆகாது சர்வமும் அறியும் தன்மை எல்லாற்றையும் அறியக்கூடிய அறிவு எதோ அது சனிகமம் சணிகமாம் அதனுக்கு சின்ன வசுவன்னு சொல்ல முடியுமா கிடையாது ஆகவே இப்படி ஒரு விதத்தில் சிந்தனை பண்ணுமாங்கிறார் பிரம்மஸ்வரபத்தை திடப்படுத்துவதற்காகவும் மாய மாயா காரியங்களை அலட்சியப்படுத்துவதற்காகவும் உதாசீனப்படுத்துவதற்காகவும் இவ்வளோ எவ்வளோ விசாரம் பண்ணுவோம் அப்படி விசாரம் பண்ணால் தான் திடமாக முடியாது இல்லைனா திடமாகாது ஒரு விதத்திலையே சொன்னாங்க அந்த மனதுக்கு தலிப்பு தட்டும் நான் பிரம்மஸ்வரூபம் நான் சத்யானந்தன் சொன்னால் சளிப்பாக இருக்குது தினசரி வெறும் சாதியுமே சாப்பிட்டுருந்து சளிப்பாக தான் இல்லையா தினசரி இட்லி மட்டும் சாப்பிட்டு தான் வருது அப்போ ஒரு தோசை ஒன்றால் பூரி மசால் அப்புறம் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டா தான் அந்த மனசு ஒத்துக்குது அதே போல் தினசரி அதே சாதம் பண்ணா இருந்தாலும் குழம்புல மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் விஷயம் இருக்கு மனசுக்கு சம்மதம் வயிற்றுக்கு போவதும் இல்லை அப்படி போல் பரமஸ்வரப்போம் பரமசோரம் சொல்லிகிட்டே அது சளி புரிஞ்சு மனசுக்கு பலவிதமாக மாறி மாறி சொல்லு பாருங்கள் எதிர்மறையாக புடன்பாடாக சொல்லிகிட்டே இருக்குது அப்படி சொல்ல சொல்ல அந்த மனதுக்கு விளக்க ஏற்படிகிட்டே வரும் ஏற்பட ஏற்பட ஜனமாகும் ஒரு ஜனம் ஆனால் தான் மனசுக்கு தங்கும் இல்லை தங்காது இடமே இல்லைன்னா எதுவுமே தங்காது சர்வமும் அறியும் தன்மை சனிகமாக மதனுக்கு உண்டோ எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையானது அல்ப பொருளாகிய மைய மயக்காரங்க கிடைக்குமா ஒருபோதும் கிடைக்காது ஓகாரம் எதிர் மைய குறி அர்த்தம் ஆதலால் அகங்காராதி அறிஞ்சிடும் கரியேயான்மா பேதமில் துயிலின் கண்ணும் வேதியாதிருப்பதாலே சோதியாமான் சுருதியும் அங்கே சொல்லும் சாதிவே அதனாலான்மா சத்தசத்திற்கு வேரேம் இவ்வளவு சொல்லாமல் முன்னூற்றி முப்பத்தெட்டாவது போட்டு இந்த அத்தியாயத்தில் தேகாண்மத்துக்கு அகங்காரம்தான் முக்கியம் அகங்காரத்தின ஆத்ம ஞானத்துக்கு தலையாக இருக்கிறது அய்மான விட முடியலை தலையை போக்குற விதமும் போக்குறதாக பயனும் சொல்லிட்டு வர்றார் அதனாலே ஆத்மானுடைய லட்சணங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளவு அகங்காரத்தின் தன்மையெல்லாம் குறைஞ்சிரும் அதனாலே ஆத்மாவினுடைய சரி மாவட்டம் ஆத்மாவினுடைய லட்சணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோக்கெவ்வளோ அஹங்காரத்தினுடைய லட்சணங்கள் தெரிஞ்சதுனாலே அது ஒடிங்கிடும் அடங்கிடும் அதனால தான் சிருணம் மானம் வித்தியாசனமுங்கிறது திருமணம் மானம் இந்த ரெண்டும் செய்ய செய்ய அப்புறம் வித்தியாசனம் இந்த ரெண்டுமே ஒரு குருமுகமாக கேட்டு சகமானர்களோட உஷாவை தெரிஞ்சுக்கிற விஷயம் இதெல்லாம் சிரமணமானும் தத்துவ அனுபவம் தான் சாகித்தல் கேட்டல் என்பார் ஒத்துழை பௌலோகத்தால் உஷாவல் சிந்தித்தல் மேகாந்தமான தரிசனம் தெளிதல் நித்தம் இப்படி செய்தக்கால் நிர்வாகம் பெறுவாயில்லை என்றார் இருக்கிறோம் அதனால் இந்த தத்துவ அனுபவம் தான் சாகித்தல் கேட்டல் என்பார் தத்துவ அனுபவம் தத்துவத்தை போய் தெரிஞ்சுக்கணும் திருமணம் குருமுகமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒத்துழை பொருள் ஊகத்தால் உஷாவல் சிந்தித்தல் என்பார் சக மாணவர்களோடு சிந்திக்கணும் கேட்ட பாடத்தை பரிசீலனை பண்ணணும் இல்லைன்னாக்கா விஷயம் தெரிஞ்சிருக்கும் சொல்ல வராது ஓமையன் கண்ட கனவு போல தான் இருக்கும் ஊமையன் கண்ட கனவு சொல்ல வராது நல்லாதான் இருக்கு அவங்க அப்படிமா ஒன்றும் விளக்கம் இருக்காது அதனால் ஒத்துழை பொருள் ஊகத்தால் உஷாவால் சிந்தித்தல் என்பால் சகமான பழகணும் அப்படி பழகும்போது அது மறந்துலாம் ஞாபகம் வரும் அவர்களும் சில தெரிஞ்சிருக்கலாம் அவர்களும் சொல்லலாம் நம்ம சில தெரிஞ்சிருக்கலாம்னு அவங்களும் சொல்லலாம் கலந்துக்கலாம் அதுதான் மரணம்னு பேர் பாட்டு வராமல்றது மரணம் தான் அது ஆரம்பமே இல்லை இதுதான் மரண சித்த மேகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் சித்தத்தை ஒரே மாதிரி செய்கிறதுனா இதுதான் நாகரூபத்தை நீக்கி சச்சியானந்தத்தையே சிந்தனை பண்ணுறது அது ஒவ்வொரு பொருளில் அப்படி பார்த்து பார்த்து பழகணம் பண்ணால் சச்சியானந்தான் மிஞ்சி இருக்கும் எங்களை பார்த்தாலும் சச்சியானந்தம் தெரியும் ஆனால் அதுக்கு மனது இப்போ தயாராக இல்லை சம்மதிக்காது சிறுவமானத்தில் முதல்ல சம்மதிக்கு வைக்கணும் அதற்கு நித்யா தானாக வந்துடும் அதாவது கிரவங்க நித்தம் இப்படி செய்திருக்கா நிர்வாணம் பெறுவா நீ அப்புறம் நீத்தியாசன பரிவாக அவசியம் தான் சவுகரி சமாதினு பேரும் சமாதை கூடும் இப்போ சவகரி சமாதியிலேருந்து நெருகரி சமாதி கூடும் கிரமம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறதுனால சிரமம் பண்ணும்போது மனமும் சம்பந்தப்பட்டதுதான் ரெண்டும் செய்யத்தக்கது அதனால தான் இது சொல்லுதல் கேட்டல் விசாரித்தல் இதெல்லாம் செய்யணும் அப்படி செய்கிறதுனால ஆத்மாவுடைய லட்சணங்கள் ஜடப்படும் அதுக்காக சொல்கிறார் இப்போ ஜடப்படும் போது அனாத்ம லட்சணமாக ஆங்காரம் ஆங்காரத்தினுடைய காரியமாக அய்மானங்கள் எல்லாம் போயிடும் முற்றிலும் போயிடனாலும் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்கும் அது அதனால தான் இந்த அத்தியாயத்தில் அனாத்ம லட்சணம் சொல்லி ஆத்ம லட்சணம் சொல்லி தடையை போக்குறது இதுதான் அதனால் பயன் ஆனந்த நிலை அடையலாம் என்று சொல்கிறார் இந்த பாட்டில் ஆதலால் அப்படி இது வரைக்கும் சொல்லி கொண்டு வந்த காரணத்தினால் ஆங்காராதி அறிந்திடும் கரியே ஆன்மா அது சொன்னதுனால மணம்புத்தித்தம் அஹங்காரம் இன்னும் ஞானேந்திரிய கர்மேந்திரங்கள் பிராணாதி வாயுக்கள் சோழசங்கள் தேவாய் பிரபஞ்சம் எல்லாம் சாட்சி தான் எல்லாத்துக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன்னு அர்த்தம் கறி இல்லை சாட்சி சாட்சி சர்வசாட்சி இந்த தேகத்துக்கு இந்த சாட்சியாக இருக்கிறது சாட்சி வெளியில் உள்ள பிரபஞ்சத்துக்கு சாட்சியான சர்வசாட்சி அப்படி கரியே ஆன்மாதான் ஆத்மஸ்வரூபம் அவளுடைய ஆத்மா சாட்சியோடவன் தான் இருக்குது வேதமில் துயிலின் கண்ணும் வேதியாது இருப்பதாலே இதை நம்ம எங்கே அறிய முடிகிறது அனுபவத்தில் எந்தவிதமான அமரபங்களும் இல்லாத ஆழ்ந்த நெதிரை தான் அறிய முடியும் சுழித்தின் கண்ணே இந்த அனுபவம் நமக்கு சித்திக்கிறது அங்கே எந்தவிதமான மார்கள் இல்லாமல் சித்திக்குது ஒருவரும் நான் துக்கமாக சொன்னதே கிடையாது இல்லை இல்லை கொஞ்சம் துக்கம் இருந்தது பரவாயில்ல சுகாதீமாக தான் இருக்குதுன்னு என் சொல்கிறது கிடையாது சுகமாயத்துக்குன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்களே இல்லையா துக்க இதுதான் பிரமாணம் அதனால் வேதமில் துயில்கள் கண்ணும் வேதியாது இருப்பதாலே ஜோதியாம் ஆன்மா அது எப்படி இருக்கு ஜோதி என்ன ஜோதி தமிழிகள் பக்தர்கள்லாம் ஜோதி ஜோதினு சொல்லுவாங்க தீபத்தை வச்சுக்கிட்டால் ஜோதி அது ஆகிடுச்சான் அவங்க கொள்கைக்காக சரி ஞானத்தை தான் ஜோதின்னு பேர் ஞான ஜோதி ஜோதினா விளக்கம் அந்த விளக்கம் ஜட விளக்கம் அல்ல ஞான விளக்கம் சுயம் ஜோதி சுயம் ஜோதி என்ன என்ன வெறும் சுயமாக சேதன ஜோதி சேதனம் அறிவு அறிவு வேறு ஜோதி வரலை அறிவே வடிவும் இப்போ ஜடம் இது ஜட ஜோதின்னு பேர் இது ஜோதி தான் ஜடம் இந்த சேதனத்துக்கு அறிவு இருக்குது அப்படி அறிவு இல்லைன்னு சொன்னால் சிவமா துங்கினு சொல்ல முடியாது அந்த அறிவு தான் சொல்ல வைக்குது அதனால ஜோதி ஜோதின்னு சொன்னால் அறிவுடைய விளக்கம் என்று அர்த்தம் அதனால் ஜோதியாம் ஆன்மா நம்முடைய ஆத்மாவில் அறிவுடையது சுலுத்தியில் ஒன்றும் இல்லைன்னாலும் ஒன்றும் தெரியலன்னாலும் கூட ஒன்றும் தெரியலையான்னு சொல்ல அறிவு இருக்கு இல்லை அந்த அறிவு எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வரல அது வடிவமே ஆத்மாவோட வடிவமே அத்தைய ஆத்மா நித்தன் இன்றைக்கு நேரத்துக்கு உற்பத்த உற்பத்தியானதில்லை நமக்கு முன்ன உள்ள குருமார்கள் தட்சிணாமூர்த்தி காலத்தில் இருந்து இதுவரைக்கும் ராம்சா காலம் வரைக்கும் அந்த பரம்பரை வந்திருக்கிறார் அது நித்தன்தான் மாறுதலே கிடையாது நித்தன் சுருதியும் வாங்கியே சொல்லும் இது அனுபவ சாரம் மட்டுமல்ல சுருதி பிரமாணம் இதையே தான் சொல்லுது சாதிவே சத்துவனுடைய சிஷியனே அதனால் ஆன்மாவானது சத்து அசத்திற்கு வேறே இந்த சத் அச் சத் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அப்புறம் இல்லாமல் போகுது ஜாபர் காலத்தில் இருக்குது சொப்புன காலத்தில் இல்லை சுருதி காலத்தில் ரெண்டுமே இல்லை பிறப்புக்கு முந்தியும் இந்த உலகம் இல்லை பிறப்பு இறப்புக்கு முந்தினு இல்லை இடையில் ஒரு தோற்றம் அதனால் சஸ் சத் சத்துக்கும் அஸ்துக்கும் வேறானது ஆகவே இருப்புத்தன்மை இருப்பு இல்லாத தன்மை என்று விவகாரம் பண்ணுறமே இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கு அத்தைய ஆன்மஸ்வரூபம் நம்முடைய உண்மை சுவரூபம் இதை எவ்வளோக்கு நாம் தெரிஞ்சுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு மனம் ஒிரும்பபான வந்துடும் உதாசனை வரும் அப்போ என்ன உதாசீன சமபான வருவா என்ன லாபம் நமக்கு அந்த பாவனை இருக்கும் அதுவரை சோகமே தான் எதனால நமக்கு ஆத்மசுரம் தான் வெளிப்படுவேன் சொல்லணும் எங்கிருந்து வருது வெளி வெளியா வருது சமபாவனை உதாசீனம் இதெல்லாம் மனசஞ்சல் இருக்க வெளிப்படுது வெளியூர் தான் வெளிப்படுது அதான் முக்கியம் அதை பார்க்கணும் ஆத்ம சுய வெளிப்படுதுன்னு சொல்லணும் ஆத்ம சுய வெளிப்படுறது வழிபடுறதுக்கு சமபாவனை வேண்டு உதாசீனம் எல்லாம் வேணும் மித்தியாதிஷ்டி வேணும் தான் வேண்டியதுதான் இப்படி இருந்தாலும் நித்தா தேசினாலையும் சாபானாலையும் வந்துடுறது இல்லை ஆத்ம வெளிப்படும் சொல்லலாம் இல்லை வெளிப்படா சஞ்சல மனசில் ஆத்மசூலம் வெளிப்படாது அது துக்கம்தான் அதான் துக்கம்னு சொல்கிறது உனக்கு சஞ்சலமாகவே இருக்குது என்ன போங்க தனக்கு மனசு அளித்தது என்றே சொல்லி தான் இருந்தும் உனக்கு விசாரம் இல்லாயில் சொல் என்று ஊர்ந்து நின்று ஒன்று பாட்டு வந்ததுங்களை மத்தியானம் என்ன போனதோ ஒரு துக்கமாக இருக்குது எங்கே போகிறீங்க இது அப்படி போய்ட்டோன்னு கொஞ்சம் நேரம் உக்காருங்க அப்படியே கஷ்டமாக துக்கமாக இருக்குது கொஞ்சம் சொன்னால் தான் ஆர் போனு தெரியுது கொஞ்சம் உக்காருங்க அல் எனக்கு வேலை இருக்காப்பா சீக்கிரம் போகிறேன் பரவாயில்ல கொஞ்சம் உக்காருங்க எதிராக மாதிரி மாட்டிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் சொல்கிறான் இவன் இப்படி சொல்கிறான் நினைஞ்சு பார்த்தா பகிரங்குது அப்படியே மனசை கொதிக்குதுங்க என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறான் அப்படியா சரி அதெல்லாம் சரி பண்ணவில்லை தான் என்ன தான் சரி பண்ணுறது போங்க நானும் தான் பண்ணி மண்ணி பார்க்குறேன் ஒன்றும் முடியல வெளியில் பார்க்குறவங்களும் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே மனசில் எனக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறான் சரி இதை நீங்கள் சொன்னதுனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்காப்பா போய்ட்டா போய்ட்டோ அப்படிம்பாங்க ஏன்னா இந்த மனமானது சஞ்சனத்தன்மையை பிறகு சொல்லும்போது கொஞ்சம் குறையும் இல்லைன்னா கூடும் இப்படிப்பட்ட மனதை மாற்றி அமைக்கிறது தான் ஆத்ம ஞானம் அப்படி மாற்றி அமைச்சமுன்னா அந்த மனமானது சஞ்சலத்திலேருந்து ஈடுபடுது சச்சி ஆனந்தம் பானம் ஆகுது இதுதான் சுமம் வேறு சும எங்கிருந்து வருது கவலை வருதுன்னா கவலைக்கு கவலை கொடுக்கணும் துக்கம் துக்கத்துக்கு துக்கம் கொடுக்கணும் அது நினைக்கணும் நம்ம கவலைப்படவே இந்த மனசை விடமாட்டிக்கிறானு ஏ பார்த்தாலும் அதான் நமக்கு தான் கவலையாக இருக்கு சொல்லணும் அது துக்கம் இருக்கு என்ன இப்போ முன்னெல்லாம் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம் இப்போ துக்கத்துக்கே துக்கம் எனக்கே துக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் ஆத்மியானத்துடைய மகிமை அதெல்லாம் ஆத்மா உண்மை சுவரூபத்தை எவ்வளோக்கெவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ துக்கத்தையும் விடுபடுகிறோம் எதனால் ஆத்மா கடந்த அச்சாந்தபுரமும் அது சுக அது நித்தியம் போரணும் இது அனாத்மா அத்தியம் துக்கம் அனித்தியம் கண்டும் இத்தகைய பொருளில் நமக்கு என்ன ஆக்கிரகம் இருக்குது நம்ம பற்று வைக்கிறது அதில் வைக்கணும் வஞ்ச பதார்த்தம் அதுவாக இருக்கணும் இது இருக்கக்கூடாது அப்படி இருக்குமே ஆனால் அந்த வாங்கி பதார்த்தம் நமக்கு எப்பப்போ கிடைக்கிறதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சாலும் கொஞ்சம் சுகம் உண்டு புய்யம்பதம் பரமோதம் என்று சொல்ல மாதிரி தரிசன சாயிப சையோகம் என்று சொல்லக்கூடிய சுகம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பேசும்போதே சுகம் வரும் ஆத்மாவற்றி பேசினாலோ நினைச்சாலோ சிந்தித்த வேலை சுகம் வந்துக்கிட்டு வருது எப்படி ஒடுங்க ஏற்படுமா அவ்வளோதான் வேறுனா இருக்கு சுகம் எங்கே இருக்கு வருது ஒடுக்கம் தான் ஒடுக்கம் வர காரணம்னா பிரீதி தான் இந்த ஆத்மாவில் பிரிதி இருந்தால் ஒடுக்கம் ஏற்படும் உலக பொருளில் பிரீதி இருக்கிறதுனால தானே அந்த பொருள் மேலே க பற்ற பார்த்தோடே நமக்கு ஆசை வருது ஒடுக்கம் ஏற்படுது சுகம் தோட்டுது பிரீதியில் என்ன வருமா அவங்க வேண்டாம் பொருளுக்கு சும்மா கொடுக்கட்டும் அது வேணாம் பொங்க வேண்டிய பொருள் கொடுக்க விட்டாலும் முயற்சி சம்பாதிக்கிறாங்கல்ல அப்புறம் அது துக்கத்தை தான் கொடுக்குது என்ன கொடுத்தாலும் கூட அதுதான் பிரிய வைக்கணும் வாங்கிட்டு பதார்த்தம் ஆத்மாவாக இருக்கணும் மற்ற உலக பொருளெல்லாம் வாங்கிட்டு பதார்த்தம் விரும்பிய பதார்த்தம் இருக்கப்படாது அதில் விரும்பி விரும்பி தானே துக்கப்படுறோம் அதுவும் கிடைக்கிறதே இல்லை இல்லை கிடைச்சாலும் நிலைச்சாலும் சீக்கிரம் போயிடுது அதில் துக்க கலப்பு இருக்குது இவ்வளவு சோ தொல்லை இருக்குது பாருங்க அவிச்சார தசைக்கு அது அப்படி தெரியும் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா ஆத்மாவினுடைய மகிமை அப்பதான் வெளிப்படும் என்பது சொல்வதற்கும் கண் சார்ந்துள்ள விகாரியாக தோதகவி விரண்டும் துயில் கணா மனோரங்கள் மீதடி கடியாதாய் மீள்வதை காண்பதே காண்பதாலே முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாட்டு சாதுவே சத்துகோணமுடைய சிஷியனே விகாரியன்கண் சார்ந்துள்ள விகாரம் யாவும் விகாரி என்ன மாறுதல் அதனிடத்தில் பொருந்திருக்கிற விகாரங்கள் மாறுதல் அனைத்தும் நீதியாய் கிரமமாக அறியும் ஆன்மா நித்தனான் அதை கிரமமாக பார்த்து கொண்டிருக்கு எத்தனை விகாரங்கள் மாயை மாயா காரிகள் அடைந்தாலும் அத்தனையும் பார்த்துக்கொண்டே இருக்கு தான் விகாரி ஆகிறது இல்லை தானானா அப்போ பார்க்குற ஆள் ஆளெல்லாம் போயிடும் தான் விகாரி ஆகாமல் விகாரங்களை பார்த்து கொண்டிருக்கிறது ஆத்மா அதனால தான் நான் சின்ன வயசில் எப்படி இந்த பையனாக இருந்தேன் வளர்ந்தேன் படித்தேன் உரம் பண்ணிட்டேன் விவகாரம் நடத்தினேன் கலவன் ஆகிட்டேன் இதெல்லாம் என்ன இத்தனை மாறுதலுக்கும் மாறாமல் இருந்ததுனால தான் சொல்ல முடியும் மாறு அது மாறிட்டு இது மாறிட்டு யார் சொல்லது யார் அதனால தான் விகாரியன்கண் சார்ந்துள்ள விகாரம் யாவும் நீதியாய் அறியும் ஆன்மா நான் அது நித்தன் ஆம் அது எப்போது இருக்கிறது அப்படி இருக்கிறேன்னு சொன்னாக்கா நீதியா தொடர்ந்து அறிய முடியாது விகாரியாகான் மாது அடைமாட்டான் தோதகாய் ரெண்டும் இப்படி பொருத்தமாக இருக்கின்ற இந்த ரெண்டும் துயில் கணா மனோரங்கள் மீது சுழித்த சில பார்க்கலாம் கனாவலையும் பார்க்கலாம் மனோராஜ்யங்களையும் பார்க்கலாம் இது மீது அடிக்கடி தொடர்ந்து இல்லாதாய் இல்லாமல் மீள்வதை காண்பதாலே அடிக்கடி பார்க்குறோம் சொப்பனத்தில் உள்ள மாறுதல்கள் ஜாகிரதில் இல்லை ஜாகிரத உள்ள சொப்பனத்தில் இல்லை ரெண்டும் சுளித்தில் இல்லை மூணும் துரியத்தில் இல்லை என்றெல்லாம் விசாரம் பண்ணுறோம் ஆனால் ஆத்மா மாறுதல் அடைவதில்லை மாறாத ஆத்மா இடத்தில் மாறு மாயை மாயா காரியங்கள் எல்லாம் செயல்படுகின்றன அப்படிப்பட்ட மாயை மாயா காரியங்கள் நான் அல்ல அது அனிர்வச்சனேயம் எப்படியோ ஒரு தோற்றம் ஏற்பட்டது சம்பந்தம் கற்பித சம்பந்தோட வாச சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் போல தோற்றம் என்று இப்படியெல்லாம் ஒரு விசாரம் பண்ணாக்கா அந்த விசாரத்தின் பயனாக ஆத்மாவோரும் அனாத்மாவோருன்னு பிரிக்கும் பிரிவினை தெரியும் வேறுபட்டு நல்லா தெரியும் அப்படி தெரியும்போது தான் அதில் உதாசீனம் சமபாவனை பட்டுதல் விடுதல் அகங்காரத்தினுடைய அபிமானங்கள்லாம் குறைகிறதெல்லாம் அப்போ தான் ஒன்றா பிரிவினை நல்லாவே விளங்குமா தெரியும் போது விட பிரியே தெரியல எப்படி உடம்புறது இதுவேறு அது பிரிக்கணும் இல்லை பிரித்தப்பட தானே விடுறதும் தெரியும் என்ன வருது அய்மானத்தை விடுறது தான் பொருள் வருவான்னு தேவை இல்லை சரி நாளே அதில் விட்டவன் சேர்த்து விட முடியுமா சேர்த்து பணமாக போயிடும் அப்புறம் அதான் சொல்லுது சரீரம் இருக்கலாம் சரீரம் இருக்கு அய்மானம் தான் விடணும் ஆக அய்மான தியாகம் தான் எங்கள் சாஸ்திரம் சொல்லப்படுது அவடைய சரீரத் தியாகத்தை சொல்லவில்லை சரீரத்தியாக அஞ்ஞானி செய்கிறது அவன் செய்வான் சரீரத் தியாகம் செஞ்சுட்டு பையன் விளைவான் பாவம் பாடு பாவது எதுக்கு அடையணும் இருக்கும்போதே சரீரத்தில் நான் வேறு சரீ சரீரம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் வேறு பிரிச்சுட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது கச தேகப்பேருக்குன்னு ஆனந்த கடல் வடிவாவை என்ன மாதிரி சுகந்தாங்க தெரிய முடியும் துக்கம் தெரியாது எதனால் அந்த மனபரிபாகம் தான் காரணம் மனபரிபாகம் சமபாவனை அடையும் போது சுகம் விஷயத்தில் இருக்கிற சுகங்கிற புத்தி இருக்கிற வரைக்கும் இந்த நிச்சயம் வராத் ஆத்மா சுகடிவம் நிச்சயம் வறுமையான இதெல்லாம் வந்துடும் அதனால ஆத்மலட்சணத்தை ஆய் சங்கரர் மிக விஸ்தாரமாக இந்த பாடல்களில் சொல்கிறார் மீது அடிக்கடி இல்லாதாய் மீள்வதை காண்பதாலே அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு அதனால ஆத்மா சாட்சி என்று தெரியும் மாம்சபிண்டம் ஆகிய வாக்கை மீதும் தீதுரு பொந்தி செய்த தேகாபிமானம் மீதும் சாதமாம் மகந்தை உணர்ந்து நீ சாந்தி சார்வாய் முன்னூத்தி பாட்டு அதலால் மேலே சொல்லப்பட்ட விளக்கத்தின் காரணமாக மாம்சபிண்டமாகிய ஆக்கை மீதும் இது மாம்சபண்டம்தான் அதனால்தானே வெட்டி வெட்டி சாப்பிட்றாங்க மாம்சோல் சாப்பிடுவாங்களா சரி வெட்டி வெட்டியாக சாப்பிடுவாங்க மாவசம் தான் ம் சரி இந்த மனித மாம்சத்தை மிருகங்கள் சாப்பிடுதா இல்லையா ஆ காட்டு பக்கம் போனால் நிறைய புள்ளி எல்லாம் தின்னு போடுங்கல்ல இது மாமிசும் அது நாமங்க நமக்கு கீழ்பட்ட மிருகங்களாக கொள்ளுறோம் காட்டு பக்கம் போனோம்னா நாம் கீழ்பட்டதாக போயிடும் ஆளுக்கு கொண்டு பண்ணி தின்னு போடுது அதில் மாச பண்ணிட்டோம் ஆகவே மாம்சம்மாசம் சொல்லக்கூடிய இந்த துண்டுபட்டரீரத்தை மீதும் தீதுருவ புந்தி செய்த தேகாபிமானம் மீதும் சரீரத்தின் மீதும் சரீரத்தில் அய்மானம் வச்சது நான் எனதுங்க அந்த அயமானத்தின் மீதும் சாதமாம் மகந்தை வெட்டி இப்போது அந்த பரிபாகம் இருந்தது இதுவரைக்கும் அந்த அஞ்ஞான பரிபாக சாதமாம் மகந்தை விட்டு சச்சிதானந்தமாக ஓதிய ஆன்மா ஆத்மா லட்சணமே சச்சியானந்தான் சச்சிதானந்த நித்தியம் பூரணும் சொல்லப்பட்ட இதுவரைக்கும் இந்த விளக்கங்கள் சொல்லப்பட்ட அது அந்த ஆன்மா நான் என்று உணர்ந்து நீ சாந்தி சார்வாய் அப்போ சாந்தி உண்டாம் இல்லை சாந்தி கிடையாது ஏன்னா நான் நல்ல நிம்மதியாக தான் இருக்கோம்னா இருக்கலாம் எதுவும் சிலதில் நிம்மதி இருக்கும் பலதில் நிம்மதி இல்லாமல் தானே இருக்குது நிம்மதி ஒரு சிலதில்ல அப்புறம் பலதில் நிம்மதி இல்லை இந்த சிலதுலேயும் அப்புறம் நிம்மதி கெட்டு போகுது கொஞ்சம் காலம் கழிச்சு அப்புறம் என்ன பண்ணுறது ஆகவே இது உலக வாழ்க்கையில் படித்தான் விஷால திருஷ்டிக்கு எல்லாமே கெடுதல் தான் எதனாலே அது சிலலம் புத்தி உடையது சச்சிதான இந்த சச்சிதானந்தம்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை போல் நிலையானதில்லை பரிணாம உபதி மாறிக்கொண்டே இருக்கும் சென்னையே சென்னையாக மாறுதல் தீப ஜிவாவை போல் ஆட்டு வெள்ளம் போல் மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கொண்டே இல்லை மாறாத ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்குது அதுதான் நானும் நிச்சயம் தான் இங்கே அய்மான ஆத்மாவில் தான் இருக்கணும் வழிய பஞ்சகோஷங்களில் இருக்கப்படாது என்பது தான் பஞ்சகோஷ விசாரம் பண்ணது அப்படி அபிமான வைக்க வைக்க என்ன ஆகும்னா வாஞ்சித்த பதார்த்தம் போகுது நம்ம விரும்பிய பதார்த்தங்கள் சோளத்தில் இல்லை இப்போது அதிஷ்டானத்தில் போயிடுச்சு அப்போ அதிஷ்டான சேதத்தை அடையணும் நினைக்கணும் அடையணும் அது முடிவு செய்யணும் சொல்லும்போதெல்லாம் சந்தோஷம் தான் ஏன்னா மனசு சம்மதிக்குது அதுக்காகத்தான் சொல்கிறது சம்மதிக்கப்போம் சம்மதிக்காது மனசு எப்போ எப்போது மன சம்மதிக்கிறது ஒடுமணுன்னு அர்த்தம் சம்மதிக்கலைன்னா சஞ்சலம் இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு வாழ் ருசியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க சரி பசிக்கு தானே சாப்பாடே ஒழிய ருசி பார்க்கப்படாது எப்படி தீர்மானம் போட்டுக்கோங்க மன சஞ்சன முறைக்காக சுகமாக தான் இருக்கும் நல்ல ருசியான சாப்பாடு தான் நல்லா தான் இருக்குது இங்கே பசி இல்லை அப்போ எப்படி இருக்கும் என்னையா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் புளியாப்ப காரனுக்கு எப்படி இருக்கும் அப்படியே மேலாக தான் தொட்டு தொட்டு பார்ப்பானை வழி சாப்பிட மாட்டான் பசி உள்ளவனுக்கு அது எப்படி தான் உள்ள போயிடும் அதனால் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெளியில் உள்ள பொருள்களில் எது எது சாதை பாகம் சந்தர்ப்பத்தை போலத்தான் வைக்க முடியாது இப்போது சாதை மகபாக இருக்கிறதில்லை அதனால் சுகதுக்கம் மாறி மாறி தான் வரும் ஆத்மாவில் ஒரே மாறி தான் சானந்தது மாறுதலே கிடையாது அந்த மாறுதலை இல்லாது என்று தெரிஞ்சுக்கொண்டு அது மேலே பற்றி வைக்கும்போது தான் அதை மோட்சிச்சேன் பெறாது ஊக்கள் செய்யத்தக்கது மோசிடுச்சு அண்ணாத்மாவை ஆசிரியம் மாயா மாயாக அங்கே பற்றி வைக்கிறது அதனால ஓதிய ஆன்மா நான் என்று உணர்ந்து நீ சாந்தி சார்வாய் அப்போதான் அமைதி கிடைக்கும் அமைதி கிடைக்காதுங்கிறார் ஓதிய சவதேகத்தில் ஒன்றிய நாமரூபம் சாதியா சிரமமாதி சார்பும் விட்டிலிங்க தேக சாதமாம் கர்த்திரா கர்த்திராதி சார்பையும் விட்ட போதமா போதவா நந்த பொருள் வடிவாகி நிற்பாயி முன்னூற்றி பாட்டு மீண்டும் சொல்கிறார் ஓதிய மேலே சொல்லப்பட்ட சைரம் அதுக்கு அடைப்படி என்ன சவ தேகம் என்னார் பிணம் தேக தேகத்தில் ஒன்றிய நாமரூபம் பெயரும் வடிவமும் கற்பிக்கப்படுகிறது சார்பும் விட்டு அந்த பொருந்தி அதனை விடுத்து லிங்க தேக சாதமாம் கர்த்திராதி சார்பையும் விட்டுள்ளார் இருக்கு அதில் இருக்கின்ற அபிமானத்தை மூன்று கோஷங்களாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டது பிராணமய கோஷம் மனமை கோஷம் விஞ்ஞானமே கோஷம் திருசார் மூன்று கோஷம் ஒரு ஆனந்தமே தனி இப்போ அதுலேயும் விட்டணும் அது விட்ட பிறகு அகண்ட போத ஆனந்த உண்மை அகண்டமாயம் போதம் சித்தாயம் ஆனந்தம் சுகமாயம் உண்மை சத்தாயம் சச்சி ஆனந்தம் சச்சிதானந்த பொருள் வாழ் நிற்பாய் வேதாந்தத்தில் பிரிக்கிறத ஆத்மாவை தேடி எல்லாத்தையும் பிரிக்க சொல்கிறாங்க இந்த மூர்த்தி உபாசனம் செய்யக்கூடிய பக்தி மார்க்கம் இருக்குது அதை தோழி சிறுத்தை மட்டும்தான் பிரிக்கிறவங்க வழியை சூழ்ச்சியுத்தை வச்சுக்கிறாங்க சூட்சத்தில் பிரதிபித்திருக்க ஆத்மா வேறு அது அதிஷ்டானம் சேர்ந்தது அப்படி அதிஷ்டான ஆசிரிய பாகமே அங்கே ஜீவன் நான் பக்தன் என்று இந்த பாவனை தான் இருக்குது அதனால் மனதில் மனதுக்கு வரக்கூடிய துக்கங்கள் தான் தனக்காக ஏற்றி ஏற்றி ஏற்றுக்கப்படுறாங்க பக்திமார்கள் அதுதான் ஆனால் பகவான் மாதிரி எப்போது ஒரு சுவடி கிடைக்குமோ என்று இயங்குறாங்க அது என்றைக்காவது இந்த லோகத்துக்கு போனால் அந்த லோகத்தை எழுந்துக்கிண்டு காலத்தை போக்குறாங்க அப்புறம் சில காலம் கழிஞ்சு வெறுப்பு ஏற்பட்டால் அல்லது பிரார்த்தம் முடிஞ்சு புண்ணியம் கழிஞ்சு தன்னால் மீண்டும் பறக்கணும் அதான் பூதகணங்களில் பேர் வாங்கல்களெலாம் அந்த நாட்டில் வசிக்குவார்கள் அதே மாதிரி கை கொண்டத்துக்கு போறக்கூடிய கோஷ்டி இருக்கு வயிற்று சம்பிரதாயத்தில் அவர்கள் எல்லாம் அதனால சேனமுதலியாளர்கள் என்ன பேராக கொடுக்குறத கொடுத்துருக்காங்க அவர் வந்துக்கிட்டு கொஞ்சம் வாழப்படியே இருப்பாங்க அதாவது மேல்நாடுகளில் போய் வசதி வாய்ப்போடு சம்பாதிக்கிறாங்கல்லவா அவர் மீண்டும் விசா தீர்வு பண்ண அப்படி போட மேல் உலகத்தில் போய் இருக்கிறதா இருந்து அவர்களுக்கு தோலை செய்கிறம் ஒன்று தான் வேறுன்னு தெரியல வழியாக சுயசெய்வத்தை இவன் இருக்காங்களே இந்த பக்திமார் உள்ளவர்கள் இந்த சோழ சேரம் தேமானம் உண்டு அவங்களுக்கு அவன் போகிறப்ப அந்த புனித சேர்த்தினால அவர்களுக்கு மேலே இன்னொரு சைதம் கொடுக்குறாங்க தேவசை இல்லை பாவில் அவருக்கு ஏதனா சேரம் கொடுக்குறாங்க இவர்களுக்கும் கைலாசில் ஒரு சைதம் கொடுக்குறாங்க சூழ் சீரம் அங்கே வாரம் பண்ணுறதில்லை அதனால் அவர்களுக்கு இந்த சைதத்திலேயே அபிமானம் உண்டு அதனால் மீனே சரியத்துகையில் அறிமானத்தினால பிறக்கிறது அவங்க கர்மகாண்டத்தில் நாசிலர்களுக்கு இதோடு சரி வேறு இல்லைன்னு சொல்கிறத அவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை வச்சுருக்காங்க அந்த கொள்கையெல்லாம் சரியான கொள்கை ஆகாது நதியில் சொல்லக்கூடிய கொள்கைதான் சரியான கொள்கை எதுனால சகலமும் ஆத்மாவுக்கு அன்னியமாக இருக்கின்றன அந்த அந்நிய பொருள்கள் மயை மயா கரீங்க வழி ஆத்மா ஆகாது அந்த வஸ்து நித்தியம் பூர்ணமாக இருக்கிறது சஜானுடியமாக இருக்கிறது அந்த வஸ்துவை நான் என்று அபிமானம் செய்கிறதுனாலே நமக்கு பிரபஞ்சத்தில் உள்ள அபிமானம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்து முற்றிலும் நீங்கிவிடும் அதனால தான் விட்டு அகண்ட போத ஆனந்த உண்மை பொருள் வடிவாகி நிற்பாய் என்றார் அப்படி நிலையை பெறலாம் என்று சொல்வார் துந்தமா தே துத்தமாம் பிரதிபந்தம் மைந்தனே அநேகமேனும் மருவிய வளத்திற்கெல்லாம் முந்திய விகாரமாக முளைச்சிடும் அகங்காரம்தான் சந்தபம் மூலமத்தை சொர்வதா ஒழிக்க வேண்டும் நமக்கு பந்தம் கொடுக்கறது அகங்காரம்தான் அது எப்படி கொடுக்குது அய்மானம்தான் அவருடைய வேலை அபிமானிக்கிறது எதையை அபிமானிக்கிறது பஞ்ச கோஷங்களில் வேறு ஒன்று நான் நானில் விவகாரம் பண்ணிது அபிமானம் அப்புறம் வெளியில் உள்ள பொருள்கள்ல எனப்பங்கிற அயமானம் என்பது அகங்காரத்துக்கு வேலை இந்த வேலையை நம்ம சுருதி யுக்தி அனுபவத்தில் கண்டு புரிக்கணும் இந்த அகங்காரம் அய்மானம் பண்ணது சரி பண்ணப்பா இதில் அய்மானம் வைக்காது அரிசானத்தில் வை அரிமானம் இல்லாமல் ஆங்காரம் ஓ செயல்படாது அது வேலை கொடுத்தே ஆகணும் மடை மாற்றம் தான் தண்ணி போயிட்டே இருக்காது தண்ணி அது நிறுத்த முடியாது அப்படி திருப்பி வய வயல் பக்கம் அந்த பக்கம் விடலாம் அப்படி விட்டால் நம்ம லாபம் உண்டு அப்படி போல் ஆகங்காரம் ஒன்று இருந்தே தேவைணும் உபகாரம் வரைக்கும் ஜாக்கரவாசி இருக்கிற வரைக்கும் சொப்பனாவசி இருக்க வரைக்கும் ஆகங்காரம் தேவைதான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது வெளி வாரங்களில் ஆசை வச்சுக்கிட்டு உள்ளது அதான் கணாங்காரம்னு போயிருக்கு கரசரணாதி மட்டம் நாணியவன் என்னும் திற உதவியே கனகங்காரம் சொல்லப்படும் சரி வரல நான் எனது அப்படிங்கிறது பிறகு சாட்சி பாவனை இந்த பஞ்சகோஷங்கள் நான் அல்லனு சொல்லும்போது சாட்சி பாவம் அதில் உண்டு அதன் பெரு ஆண்டு சச்சியானந்த நான் என்று சொல்லும்போது பரமாங்காரங்க பேரும் அந்த பரமாங்காரத்தில் அபிமானம் இருக்கணும் ஏன்னா நான் பரமசரப்பிமானம் இல்லை எப்படி பண்ண முடியும் அபிமானம் தேவையே அபிமானம் ஒன்று தேவைப்படுது அங்கீகாரம் உண்டு சாஸ்திரத்தில் அயிமான விலை பண்ண முடியுமா எந்த எவ்வாறு பண்ண முடியாது எப்போ அபிமானம் இல்லாமல் இருக்குது அப்படி சுழிச்சுள்ளே அபிமானம் இல்லை எதுவுமே கிடையாது செம்மாதியிலே கிடையாது இந்த ஜாக்கிரத்துக்கு வந்தோன்னா அபிமானம் வேண்டும் சொப்பனத்துக்கு அபிமானம் வேணும் அந்த அபிமானம் எதிராக இருக்கணும் அதிஷானத்தில் இருக்கணும் ஆரோக்கியத்தை இருக்கக்கூடாது இவ்வளோதான் வேதாந்தம் நம்ம விலைக்கு சொல்லுவது எப்படி சொல்லுங்க இடைப்படி சொல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சொந்தமாம் பவத்தை செய்யும் துட்டமாம் பிரதிபந்தம் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய கெட்டுப்போன இந்த தடை இருக்கு மைந்தனி அநேக மேனும் ஒன்றா ரெண்டா பார்க்குறதெல்லாம் தலை தான் பண்ணுது கடலெல்லாம் ஆசை வருது மறுவிய அவற்றிற்கெல்லாம் பொருந்திய அந்த எல்லாவற்றிற்கும் முந்திய விகாரமாக முளைச்சிடும் அகங்காரம்தான் எல்லாத்தையும் முதன்மையாக இருக்கிறது அகா அகங்காரம்தான் சந்ததம் சந்தத மூலம் அத்தை அதுதான் எப்போதும் காரணமாக இருக்கிறது சொல்ல ஒழிக்க வேண்டும் எப்போ ஒழிக்கணும் எப்போ இப்படி தான் ஒழிக்கணும் வேறு ஒழியே கிடையாது ஆகவே அஜிமான நீக்கம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெருசை படிச்சிட்டு சின்னது பண்ணுன்னு அர்த்தம் அவ்வளோதான் நாம் சின்னது படி விட்டோம் நான் பெரிய தியாகி பெருத்து விட்டாச்சு சின்ன பிடிச்சிட்டோம் மூச்சுக்கள் என்ன சொல்கிறாங்க குருமார்கள் இந்த சின்னதை விட்டு பெருசு பிடிக்குங்கிறாங்க இப்போ நீ சின்ன தியாகிதான் சின்னதாக விடுதான் பெருசு நீ சின்ன தியாகியாக இருந்தால்தான் ஞானம் கிடைக்கும் பெரிய ஞானம் கிடைக்காது அப்படிங்கிறார் சின்னது தானே விட முடியல எதுனா விட முடியல சின்னதே பெருசாக நினைக்கிறான் அதான் விட முடியலை அவ்வளோதான் சின்னது சின்னதான் நினைச்சா நினைக்கிறான் எவ்வளவு அகங்காரத்தோடு எவங்க புணர்ச்சி ஏதும் இருப்பதாய்க்கான அவ்வளவும் புடநோக்கிங்கு அணுவின் மாத்திரமாயினாலும் பகமரு முத்தி என்று பகர்தலும் இல்லை மைந்தாம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு சொல்றார் எதிர்மறையாக சொல்றார் எவ்வளவில் அண்ணா எவ்வளவில் ஆன்மாவிற்கு நம்முடைய உண்மைஸ்வரூபத்திற்கு யு இந்த ஈனமாம் அகங்காரத்தோடு இழி பொருந்திய அகங்காரத்தோடு எவம்பொறும் உணர்ச்சி குத்தம் பொருந்திய சேர்க்கையானது ஏதும் இருப்பதாய் காணலாகும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தெரிமையானால் அவ்வளவும் அந்த அளவு வரைக்கும் கூடனுக்கு இவனுக்கு இங்கு அணுவின் மாத்திரமானாலும் அணு பவம் அருள் முத்தி என்று சம்சார சாகரத்தையிலே தாண்டி பிறவியின் நீக்கம் பெறக்கூடிய முத்தி என்று சொல்லக்கூடியது பக்தலும் இல்லைமை என்றால் சொல் மாத்திரங்கள் ஆத்மான ஆத்மா பாகுபாடு தேடி விசாரம் பண்ணாதவர்களுக்கு முத்திங்கிறது சொல்லலாம் கூட கிடையாது இப்படி முத்தி முத்தின்னு சொன்னாலும் பதமுத்திகளாக இருக்கலாம் முடியாது கைவிய முத்தி வராது பதமுத்திகளில் சலோபா சாயிபா சாரூபா சாகிஜம் இன்னதாக பொய்ச்சிருக்காங்க மனவரிபா தகுந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லப்படுது அது கிடைக்கலாம் இது கிடைக்கல இது கைவிய முத்தி அது போய் அடையிறது இது போகலாம் இங்கே அடையிறது இங்கே அடையிறது இல்லை அடைந்த வருஷம் ஞாபகப்படுத்தியது தான் அடைதே கிடையாது வேதாந்தத்தில் அடைவுன்றது ஒன்றுமே கிடையாது பத்தாம அவன் காணாக போனான்னா கிடச்சானா கண்டசாமி கிற நியாயம் கண்டத்தில் காணாக போச்சா கிடச்சதா அதுபோல் பிராப்தத்தின் பிராப்தியம் இவன் எப்போதும் தன்னுடைய உண்மைஸ்வரபம் சைச்சாண்டி மாதிரி தான் இருக்கான் மறந்துட்டான் இதுதான் வேதாந்தம் சொல்லல உடைய உண்மை மறந்தாய் அந்த மறைப்பு தான் நீக்கணும் கோஷம் மறைப்புன்னு பேரும் அது நீ கட்டி என்ன உன் நீ ஒன்று வடிவமாக விளங்குகிற அவ்வளோதான் அடையிறது எதுவுமே கிடையாது பதிமூத்தி நான் அடைய போய் இந்த சைடத்தை போட்டுட்டு இன்னொரு சைடத்தில் பூந்துக்கணும் அங்கே போய் சட்டை போகிற மாதிரி இங்கே சட்டையே கழட்டிட்டு போகிறது இங்கே சட்டை கழட்டி எங்கேயும் போகிறதில்ல இங்கேயே தான் இருக்குது கழட்டே வேலை இல்லை மனமாற்றம்தான் மன நிச்சயம் பண்ணால் போகுது நானும் சச்சியானந்த பிரம்மம் நான் சச்சிதானந்தன் நித்தியம் போகணும் இது ஒரு வருது அடையறதில்லை அடைந்து வசமாக இருக்கிறேன் மறந்து விட்டேன் மறந்து பஞ்ச கோஷங்களில் ஆங்காத்தோடு சம்பந்தப்பட்ட அபிமானம் வைத்திருக்கிறேன் அதை நான் விடுகிறேன் விட்டாச்சு இப்போ இப்படி இருக்கு எப்போதும் போல ஆக்கசுகமாக இருக்கிறேன் கண்டத்தில் நகை காணாலும் போகவே இல்லை மறந்து போச்சு அதுதான் துக்கம் ஏற்பட்டது அப்புறம் விசாரம் பண்ணாங்க விசாரம் பண்ணால் ஒன்றும் புரியல அடுத்தவங்கள கேட்டாங்க அவங்க சொன்னாங்க காலத்திலேயே போட்டுக்கிட்டு காங்காப்பான்னு சொல்கிறே அப்படின்னா கழிட்டு பார்த்தா ஆமாம் அதே தான் சொல்கிறான் அதுபோல் நீ உன் சொலபத்தை மறந்தாய் அதனால் துர்க்கப்பட்டது நினைவுபடுத்திக்கும் நான் வழி சொல்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ வழி சொல்லும்போது நினைவு வந்தது இதான் பிராப்தத்தின் பிராப்தி அடைஞ்சதே நினைவு பத்தாமவன் நீயே பத்தாமவன் சொல்லும் ஓ நான் தானுங்கிறான் ஆற்றி அடிச்சுட்டு போனான்னு நினச்சேன் அவனே தான் இப்போ நான் அடுத்த அடிச்சிட்டு போகலையா அப்படின்னு சமாதானமாக தான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த வேதாந்தத்தில் நமக்கு விளக்கம் கொடுக்குறது அதனால் என்ன லாபம் கிருத கிடைத்தன் செய்து முடித்தவன் அப்போ எந்த பொருளையும் செய்யணும் இச்சு வர்றதில்லை அந்த காரியம் சாதி இந்த காரியம் சாதிக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் என்றோ அந்த பொருளுக்காகதான் பாடுபடணும் ஏதோ எதுவுமே கிடையாது பொருள் மிகும் எல்லாம் பொய்ப்பொருள் இதில் என்ன புகழை ஆசைப்படுறது இகழை ஆசைப்படுறது இகளை விருக்கிறது துக்காபாவம் இவ்வளவு துக்கம் இல்லை பொலவு துக்கமில்லை எல்லா லோகமும் மெத்தியதான் எங்கள் துக்கம் வரப்போகுது சர்வநாமார்த்தி எல்லா அகங்களையும் அடைஞ்சவனா இருக்கேன் என்ன சுகம் எல்லாம் அர்த்த சுகம் எங்கேயுமே பதினோரு விஷயானந்தங்களும் அர்த்த சுகம்தான் அப்படிப்பட்ட நிச்சயம் இது ஒரு முடிவு பண்ணணும் விசார்த்த முடியுது அதனால ஆத்ம விசாரம் செய்யறது செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த முத்திங்கிறது ஒரு சொல் மாத்திரம் கூட இல்லை அவர்கிட்ட எவ்வளவும் இல்லை அதனால பகமரும் முத்தி என்று பகர்வலும் இல்லை மைந்தா சொல் மாத்திரம் கூட கிடையாது சொன்னார் இருளாக அங்காரம் இன்னும் ஈனமாம் ராகுவாலே புறையர உரண விவளமாகி ஒரு சுயம் ஜோதியாகி உண்மையான அந்தமான சொருவமாய் உழங்கானிருப்பன் சுத்தமாம் இந்துவே போல் முந்நூற்றி நாற்பத்தி நாலாவது பாட்டு உதாரணம் சொல்கிறார் இருள் அகங்காரம் என்னும் ராகு ஈனமாம் ராகு இழிவு புரிந்த ராகு ராகு வந்து சூரியனையும் கேத்து சந்திரனையும் பிடிக்கிறதாக சொல்லப்படும் அது இருள் அது வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது அது இடீர்னு வரும் என்று சொல்லலாம் அது மறைக்குது அந்த இருட்டு சூரியனை மறைக்குதான் இருள் எனும் ஈனமாம் ராகு அது அகங்காரம் ராகுவாலே புறையிற விடுபட்டோன் அதிலிருந்து கிரகண காலம் முடிஞ்ச உடனே விடுபடுறான் சூரியன் அப்படி போல குற்றம் இல்லாமல் விடுபட்ட உடனே பூரண விமலமாகி சிறிது கூட மிச்சமில்லாமல் பூர்ணமாக மலமில்லாத நிலைப்பற்று ஒரு சுயம் ஜோதி ஆகி சமானமில்லாத சுயம் இயல்பாகவே உண்டான ஆத்மஜோதி அறிவு வடிவம் ஆகி உண்மை ஆனந்தமான சுவரவமாய் லட்சிதானந்த வடிவமாய் விலங்கான இருப்பன் எப்படி போல சுத்தமாக விந்துவே போல ஓர் ராகு சந்திரன் தான் பிடிக்கும் போடுறது சுத்தமாக இருக்கிற இந்தியை போல இந்தியா சந்திரன் சந்திரன் எப்படி கிரகண காலம் முடிஞ்சோடனே விளக்கமாக இருக்கிறது அப்படி போகலான் ஆகவே ஆங்காரம்னு சொல்லக்கூடிய இனமாம் ராகுவை விரட்டணும் எப்படி வரட்டுறது விசாரம்தான் அது ஒரு காலத்தில் இருந்து போயிடுது ஒரு மணி நேரம் கூட பிடிக்கும் உண்டைய காலமாக பிடிக்குது அது வரைக்கும் சந்த் சந்திரனம் முழுசாக மறைச்சிருது அது போல் இப்போ அஞ்ஞான காலத்தில் முழுசாக மறைச்சாச்சு ஆங்காரம் ஆனால் தெரியாது சொன்ன கூட நான் தச்சானது வரும் சொல்ல முடியுமே வராது அஞ்ஞான காலத்தில் சொன்னார் திட்டுவாங்க ஏன் பைத்தியம் பிடிச்சிட்டேன் உனக்குமாங்க சொல்கிறவங்க தான் பைத்தியம் பிடித்தம்மா பைத்தியக்காரனுக்கு முன்னாலே யார் இருந்தாலும் அவனுக்கு எல்லாம் பைத்தியமாக தெரியுமா அப்படி போல் இந்த அஞ்ஞானிகளுக்கு ஆத்ம ஞானம் பற்றி பேசணும் முன்னா தான் சொல்லுவாங்க அவங்க அப்படி இருக்கிறதுனால அவர்களுடைய திருஷ்டிக்கு ஆத்ம ஞானம் அல்லாம் அஞ்ஞானந்தான் அவங்க அஞ்ஞானந்தான் ஞானம் அவங்களுக்கு அது வரைக்கும் முழு மூடமாக இருப்பார்கள் அந்த கிரகணம் விசாரத்தினாலே பிடிச்சி நின்ற பிறகு சந்திரன் ஒளிப்ப ஒளிவிடும்போது அது சுத்தமாக விளங்குது அப்படி போல் சொருபமாய் விளங்கான் இருப்பன் சுத்தமாம் இந்துவையை போல் என்ன பரிசுத்தமாகிய சந்திரனைப் போல என்ன சொல்கிறார் இருளினால் மூடப்பட்ட வீணமாம் புந்தி செய்த புறையகங்காரம் ஜாது பூர்வம் தோன்றி தந்த பரவிய அகங்காரம் தான் பட்டரா நதித்துப் போனாள் குரு பரசை வைக்கம் விக்கினமின்றி தோன்றும் இதே சொல்லாமணியில் முன்னூற்றி நாற்பத்தஞ்சாவது பாட்டியில் முன்னூத்தி நாற்பத்தஞ்சாவது பாட்டில் இந்த அகங்காரத்தினுடைய தடையும் ஞானத்துக்கு அகங்காரம் தடை தடையை போக்குவதற்குள்ள உபாயம் அதனால் வந்து பையன் பிரிவச வேணன் இந்த ஆட்சியால் சொல்கிறார் இதுவரைக்கும் இந்த ஈழ அகங்காரத்தை போக்குறது விளக்கன்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறார் எளிதால் மூடப்பட்ட ஈனமாம் புந்தி செய்த மறைப்பினால் ஆவண சக்தியினாலே மறைக்கப்பட்ட ஈனமாம் புந்தி இழி பொருந்திய புத்தி அது என்ன உலக விஷயங்களில் சத்திய புத்தி சுத்தி காட்டுறது ஈனமான் புந்தின்னு பேர் பொறை அகங்காரம் குற்றம் பொருந்திய அகங்காரம் எதுவோ அது பூர்வம் தோன்றிற்று அனாதிய உண்டானது அந்த பரவிய அகங்காரம் தான் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த அகங்காரமானது பொற்றரை நசித்து போனால் ஆத்மால் ஒட்டுதல் இல்லாமல் நாசமாகவே ஆனால் விரிவுரு பரசியை வைக்கம் விக்னமின்றி தோன்றும் விசாரமாக இருக்கின்ற அதாவது அவனது அச்சானந்தபுரமாகிய விளங்குடிய ஜீவபிரம ஏகத்துவம் தடையில்லாமல் விளங்கும் இதுதான் பயன் ஆங்கா நாசத்திற்கு பெற வரக்கூடிய பயன் இவரும் ஐக்கியத்துவம் தடையில்லாமல் விளங்கும் அது ஆங்கா நாசத்தை பண்ணணும்னு சொல்லலாம் நிருமல பிரமானந்த நிதி மகா வழியை பெற்ற திரிகுணச்சிரங்களுற்ற தீயகங்கார பாம்பால் இருதய பூமிக்குள்ளு இருளூற சூடப்பட்டிங்கு ஒருவரும் பெறாத ஒழுச்சுடப்பாட்டு அதாகம் முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பாட்டு பாம்பாக வர்ணிக்கிறார் நிருமல பிரமானந்த நிதி குற்றமில்லாத பிரம்மானந்தம் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது அந்த மகா வழியை பெற்ற அந்த இது என்ன பண்ணுறது நிதி இருந்தாலும் கூட பெரிய சாமர்த்தியத்தை கொண்டுள்ள திரிகுணச்சிரங்களுட்டு தீய அகங்கார பாம்பு சாமர்த்தியம் பொருந்திருக்கு மூன்று குலங்களோடு கூடிய அந்த பாம்பு சத்யராஜ தமசு அப்படிப்பட்ட அகங்கார பாம்பு இருக்குது அந்த நிதியை தடையாக இருக்குது அடைய தடையாக இருக்குது அது எங்கே இருக்குது இருதய பூமிக்குள்ளே இருதயம்னு சொல்லக்கூடிய அந்த பூமிக்குள்ளே இருள் உற சோழப்பட்டு அஞ்ஞானத்தினாலே மறைக்கப்பட்டு இங்கு ஒருவரும் பெறாத வண்ணம் இத்தகைய பொக்கிசத்தை யாரும் பெறாத படிக்க ஒழித்துவிடப்பட்டதாகும் மறைப்பு செய்து கொண்டு இருக்கிறது அது அப்படி இருக்கிறது அந்த பிரமானந்தம் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷம் நிதியை அடைதற்க முடியாமல் தடை செய்து கொண்டு இருக்கிறது மூன்று தலைகளே அதாவது மூன்று குணங்கள் என்று சொல்லக்கூடிய தலைகள் உடைய பண்பானது கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அடுத்த பாட்டை போக்குறதுக்கு ஒன்று தீரனாம் ஒருவஞ்ஞான திறமையாம் திகழ்வா திகழ்வாளாலே கோரமாம் சிலங்கன் மூன்றும் கொய்தங்காரமான சாரமில் தற்பந்தென்னை சற்றுமில்லாத பூரண சுகம் செய்விக்கும் ஒளிநீ புஷிக்கவல்லோன் முந்நூற்றி நாற்பத்தி பாட்டு இப்போ என்ன செய்யணும் அந்த பாம்பு போக்கணும் அதுக்கு என்ன வழின்னு சொல்கிறார் தீரனாம் ஒருவன் தீரன் தீ என்றால் புத்தி புத்தியை வென்றவன் என்ன புத்தி கெட்ட புத்தி வென்றவன் நல்ல புத்தியை கொண்டவன் அப்படிப்பட்ட ஒருவன் சமானம் இல்லாத மூச்சானவன் ஞானத்திறமையாம் திகழ்வாளே ஞானத்திறமை அப்படின்னு சொன்னால் விசாரதிஷ்டினால் வரக்கூடிய ஞானமாகிய சாமர்த்தியம் இருக்கணும் அப்படி பட்டு பட்ட விலங்கான் என்ற கத்தியினாலே கோரமாம் சிறங்கன் மூன்றும் பயங்கரமாக இருக்கின்ற இந்த சத்யராஜ் தமஸ் சொல்லக்கூடிய மூன்று தலைகள் உள்ள அது பாம்பு இருக்கே அதை அறுக்கணும் கொய்யுது அறுக்கப்பட்டு அப்படி என்ன ஆகும் ஆங்காரமான சாரமில் சர்பந்தன்னை அப்படி செஞ்ச பிறகு அந்த ஆங்காரன்னு சொல்லக்கூடிய சாரம் இல்லாத அதாவது துக்கம் தோடு கொடுந்திய அது சற்பமானதை சற்றும் இல்லாத அறுத்து தீர்ந்து கூட இல்லாமல் வெட்டி ஜோரத்தில் போட்டணும் அப்படி போட்டாக பூரண சுகம் செய்விக்கும் பரிபூர்ண ஆனந்தத்தை பழைய வளர்க்க பிரமானத்தை கொடுக்கக்கூடிய புகழ் நிதி மேன்மக்களாலே ஞானவே புகழப்பட்ட நிதி பொக்கிசம் பேரானந்தமாகிய பொக்கிசம் புசிக்க வல்லோன் அவன் அனுமதிக்கு சாமர்த்தியுடையவனாக இருக்கிறான் அது வரைக்கும் கிடையாது இந்த முகுடங்களை ஜெயிக்கணும் அந்த பாம்பே தலையை அறுத்து போட்டுணும் எங்கேயாவது அதுக்கு ஞானம் வலிமை புரிஞ்சே ஞானம் இருக்கு ஜனஞானம் இருக்குன்னு அர்த்தம் ஜடஞானம்னு சொல்லக்கூடிய வாளால் வெட்ட முடியாமலையே அதிரமாகிய அந்த வால்ல முடியாது அது வளைஞ்சிரும் அப்படிக்கு அதுக்கு பாடுபண்ணும் அப்படி செஞ்சால் உண்டு இதுதான் பயன் அகங்காரத்தை இயக்கினா உள்ள பயன் எதுதான்னு சொல்கிறேன் வெப்பமாக விடத்தோட்தான் வீங்கு தேகத்திலெம் மட்டு அற்பமும் இருக்குமும் கண்டோம் அப்படி யோகி யர்க்கும் அகங்கரம் எம்மட்டம் மட்டு ஒப்பிலாம் ஒத்தி சித்தி உள்ளவாறு உதிப்பதில்லை முன்னிச்சு பாட்டு இப்போ எதிர்மறையா சொல்கிறார் வெப்பமாம் விழதோடம்தான் விப்பம் விஷம் அதாவது உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷதோடம் விஷமாகிய இந்த குற்றம் கே அது வீங்கு தேகத்தில் எம்மட்டு இந்த விரிவடைந்த சைரத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அற்பமும் இருக்கும் மட்டும் சிறிது இருந்தாலும் சரி அது வரைக்கும் அரோகமில்லாது கண்டோம் அதாவது ரோகம் இல்லாமல் இருக்காது ரோகம் இருக்குதுன்னு அர்த்தம் நோய் சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய அந்த நாளே மூடப்பட்டிருக்கின்ற துக்கமாகிய நோய் இருக்கத்தான் செய்யுது அதை பார்த்து அனுபவித்திருக்கிறோம் அப்படி யோகியர்க்கும் அகங்காரம் எம்மட்டு அம்மட்டு அந்த போல யோகியர்களுக்கு அகங்காரம் எதுவரைக்கும் இருக்கு அதுவரைக்கும் ஒப்பிலாம் முத்தி சேர்த்தி உள்ளவாறு உதிப்பதில்லை சமானமில்லா முத்தியின் அடைவு உள்ளபடி கிடைக்கவே கிடைக்காது மா விஷம் உடம்பில் எது வரைக்கும் இருக்கோ அதுவரைக்கும் வியாதி இருக்குதான் செய்யும் இது இஷ்டம் அந்த வியாதியை அந்த விஷத்தை எடுத்துகிட்டாதான் முற்றிலும் வியாதி நீங்கும் நீங்காது அதே அகங்காரம் ஆகிய விஷப்பாம்பு என்னுடைய விஷம் இருக்கு அது முழுதும் போக்கணும் முழுவதும் போக்கினா தான் அந்த சம்சாரத்தின்னால் வரக்கூடிய பயமாசைகள் நீங்கி மித்தியார்த்திச்சயம் உண்டாகும் மித்தியார்த்த நிச்சயம் உண்டானா தான் பயமாசை நீங்கிறேன்னா எண்ணீங்க அது வரைக்கும் தோசெட்டி பழங்கள்னு சொல்லப்படும் குற்றங்கள் பார்க்கணும் விஷயங்களில் குற்றங்கள் இருக்குது இருக்கிற குற்றங்கள் தான் எல்லா குற்றங்களும் பார்க்குறதில்லை இருக்கிற குற்றங்களை பார்க்கணும் தேகம் தேவம் எடுத்துக்கிட்டால் இது எவ்வளோ இருக்குது சட்பாவிகாரம் உடையது மலமூத்திரத்தோடு கூடியது தான் துர்க்கம் உடையாது தான் மலஞ்சோரும்போது வாயில் குடியிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்டதில் நாம் சுக புத்தி வைத்து கொண்டு விவகாரம் செய்கிறோம் இது துக்க வடிவம் பரிணாம யோகத்துடையது இது மலமூட்டை என்றே பார்க்கணும் இது தோசைன்னு பேர் இப்படி எல்லா பொருளிலும் தோசி பார்க்க பார்க்க பிறகு ஞான தூடமாச்சுன்னா மித்தியாதிஷ்டி உண்டாகும் என்பது கிரமம் அதனால் இந்த விஷமானது உடம்பு உடம்பில் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஆரோக்கியம் பூர்ணமாக கிடைக்கிறதில்லை அதே போல் அகங்காரம் இதுவரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் பூர்ணமான ஞானம் உண்டாகாது அது உண்டாகாத காரணத்தினாலே சரதுக்கு அது பரமானதாக பிராப்தி கிடாது என்ன கிட்டும் தற்காலிகமான துக்கம் நிவிற்த்தி ஏறும்போது தற்காலிகமான சுகம் கிடைக்கும் அது எப்போது உண்டு கர்மான காரணமாக காமிய புண்ணியத்தின் காரணமாக அந்த சூழ்நிலை அமையும் புண்ணிய சூழ்நிலை அதெல்லாம் சுகம் கிட்டும் அது நீடிக்காது கர்மம் நீங்கிச்சேன்னா அது போயிடும் தாவம் மீதியான துக்கம் சூழ்நிலை உண்டாகும் துக்கம் ஏற்படும் இப்போ ஞானம் இந்த சுதுக்கம் வராமல் இருக்குமா அப்பவும் காமிய புண்ணியந்தானு சொல்கிறது அவர் சுகத்தை வரத்தானே செய்யணும்னா ஞானத்தின் மகிமை இருக்குது என்ன சமபாவனையும் சுகங்கள சமபாவனை பார்க்கணும் உதாசீனம் உதாசீனம் பார்க்குறாங்க அதில் விஷயங்களில் சுகம் இருக்குங்கிற எண்ணத்தை விடுறாங்க இந்திரியம் மனிதனாக சுகம் கிடையாது என்று நிச்சயம் பண்ணுறாங்க பிறகு சுகமும் ஆத்மாவும் சுகம்தான் ஆத்மாவை தர விஷயங்களில் எந்த சுகமும் கிடையவே கிடையாது நிச்சயம் காரணமாக வாழ்க்கையில் காமி புண்ணியத்துக்கு ஈடாக அல்லது காமி பாவத்திற்கு ஈடாக சோது மாறி சலபான கொள்கிறார்கள் உதாசீனமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட